நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு எலும்புகள் ஒன்று கூடுவதற்கு அண்ணாசி பழம் பாதி பழம் எடுத்துவோ அல்லது பழமாக சாப்பிட்டு வந்தால் உடைந்த எலும்புகள் எளிதில் ஒன்று கூடும் அன்னாசி பழத்துல விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற பல சொத்துக்கள் அடங்கியிருக்கு எலும்புகள் பலவீனமாக இருந்தாலோ அல்லது பிரல்டிபிள் எது இருந்தாலுமே இந்த அன்னாசி பழம் எலும்புகள் ஒட்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்